எல்லாம் எல்லூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாந்தனை ஏத்தி அரகர நம பார்வதீபதையே அரகர மகா தே கோபிகாரமண கோவிந்தா கோவிந்தா வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே மகாபாரதம் தர்மர் பட்டாபிஷேகம் என்ற நிறைய பகுதியை பேசுவதற்கு மேற்கொள்கிறோம் ஏற்கனவே கேட்ட சொற்பொழியிலே கர்ணன் பானம் பற்றி குற்றுயிராய் கிடக்கிறார் பகவான் தந்தி ஏழை பிராமணன் வடிவத்திலே பேசுகிறார் ஐயா என்னுடைய உயிர் உடம்பில் இருக்கிறதா வெளியில் இருக்கிறதா என்று கூட தெரியவில்லையே இந்த நேரத்திலே வந்து கேட்கிறீர்களே ஐயா இப்பொழுதும் நான் கொடுக்க மறிக்கவில்லை இருக்கிற பொருளாக கேளுங்களையா நான் கொடுத்தே மாழ்கிறேன் என்று கர்ணன் வருந்துகிற பொழுது கர்ணா உன்னிடத்திலே இருக்கிற பொருளாகவே கேட்க வந்தேன் கர்ணா அது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன் ஐயா கடைசி நேரத்திலே எங்கே கர்ணன் வாயால் இல்லை என்று சொல்லி மாண்டான் என்று அவச்சொல்லை உண்டு பண்ண வந்தீரோ என்று நான் வருந்தினேன் இருக்கிற பொரு கேட்பது பற்றி மகிழ்ச்சி கேளுங்கள் நான் கொடுத்து என் உயிரை துறக்கிறேன் என்றார் வள்ளல் புண்ணியங்களையெல்லாம் தாரிவார்த்து கொடு கர்ணா என்றார் சுவாமி புண்ணியங்களை எல்லாம் தாரிவார்த்து தர வேண்டுமானா எள்ளும் தீர்த்தமும் வேண்டுமே என்னிடத்திலே இரண்டியுமே இல்லை என்று வருந்திரார் என்னிடத்திலே எள்ளு மடியில் இருந்து எள்ளே சொல்கிறாராம் பகவான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அர்ஜுனு தேரோட்டுங்கிறார் எந்த நாட்டு மருந்து எ வாங்கன்த உறது வேகமா பாய்ஞ்சிடும்கவான் இப்படி சொலாம உயிர் போராடிங்க நரக துன்பத்தை அனுபவிச்சுக்கிறான் கர்ண என்று நமக்கு தோன்றும் ஏற்கனவே மாபெளி சக்கரவர்த்தி மூன்றடி இடம் கேட்டு உலகங்களையெல்லாம் இரண்டடியா அளந்துட்டு மூன்றாவது அடி இடம் எங்கேயா என்று கேட்டு தலை வணங்கினான் அல்லவா அப்பொழுது கொடுக்காதே என்று குருநாதர் மறுத்தார் வண்டாக போய் அந்த பாத்திரத்திலே கமண்டலத்திலே தடுத்தார் இவர் ஒரு துரும்ப எடுத்த ஆண்டவன் குத்தினார் அந்த வண்டி கண்ணு போயிட்டது உஜரம் வெளியானது உஜரமும் தண்ணியும் தாரி வாங்கினாரா மாபளி சக்கரவர்த்தி கிட்ட வாமன் அவதாரத்தில் அப்படி வாங்கி ஏற்கனவே பழக்கம் இருக்கிற காரணத்தினால் மறுபடியும் இங்கே கர்ணங்கிட்டையும் கேட்கிறாராம் அதன் பிரகாரமே கர்ணனானவர் உடம்பிலே தத்திருக்கிற பானங்களிலே ஒன்றை எடுத்தார் உதிரம் குபு என்று கொப்பளித்து வருகிறது அதை தண்ணீரா பாவித்து பகவான் கொடுத்த எள்ள வைத்து தருகிறார் ஐா ஏற்கனவே செய்த புண்ணியங்கள் உங்களுக்கு தருவதாலே வருகிற புண்ணியங்கள் அனைத்தையும் சேர்த்து உங்களுக்கே தந்தேன் ஐயா என்று தாரிவார்த்து கொடுக்கிறாராம் பள்ளல் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்க நீ உனக்கு மூன்று புண்ணியங்களை செய்தது செய்யறது செய்ய போவது வரப்போற புண்ணியங்கள் எல்லாம் தாரிவார்த்து கொடுக்கிறேன் கர்ண சொன்ன எதற்குமே கலங்காத கிருஷ்ணரே கண் கலங்கினாரா இப்படிப்பட்ட வள்ளலை நான் பார்த்ததில்லை மல்லல்தொடைய நிருபனை மல்லரம் தொடையல் நிருபரை முனிவன் மகிழ்ந்தி நீ வேண்டிய வரங்கி சொல்லுக உனக்கு தருது என்ரைப்பே சூரன் மாமதலையும் சொல்வா நீ அல்லல் வெவ்விரையால் இன்னும் உற்பவம் உண்டாயிருங்கும் ஏழை பிறப்போ இல்லை என்று இறப்போர்க்கி இல்லை என்று உரையாது இதயம் நீ அழித்தருள் என்றான் இல்லை என்றிறப்போர்க்கி என்று உலையா இரயம் நீ அளித்தர் என்ற தாரை வார்த்தை ஆண்டவன் காட்சி தந்தி கர்ணானி வேண்டிய வரங்களை கேள் என்றாரு வரம் கொடுக்கிறார்னா வந்தவர் பிராமணர் அல்ல இறைவன் என்பதை கர்ணன் உணர்ந்து கண்களை தொடர்ந்து பார்க்கிறார் சரிவர தெளிவான காட்சி தெரியவில்லை இறைவன் என்று தெரிந்தது அண்டவனே மனிதனுக்கு ஏழே பிறவி என்கிறார்கள் அடுத்த பிறவி ஒரு வேலை எனக்கு மறுபடியும் மனித பிறவி கிடைக்குமானால் யாராவது இல்லை என்று காட்டால் நான் இல்லை என்று சொல்லக்கூடாது உடனே கொடுக்கின்ற உள்ளத்தை கொடுங்கள் கடவுளே என்று எழுதார் பகவான் சொன்னார் உள்ளத்தை மட்டும் வச்சுக்கிட்டு பொருள் இல்லைன்னா எப்படிரா கொடுப்பே நீ கேட்டது ஒரு வரம் கர்ணா நான் கொடுப்பது இரண்டு வரம் கர்ணா உள்ளமும் ஈகையும் எய்தி முக்கியம் பெருதி என்று உரைத்தான் மூவானாம் உருவானா மூர்த்தி உள்ளத்தையும் தருகிறேன் தெல்லத்தையின் தருகிறேன் என்று பகவான் கர்ணனை கட்டி தழுவி கொண்டே மைத்துனா கர்ணா மைத்துனா கர்ணா நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் இரண்டையுமே தருகிறேன் அடா வாரி வழங்கலாம் அடா எத்தனையோ அள்ளல்களை பார்த்தேன் இப்படி யாரையுமே இல்லை கர்ணா என்று கலங்காத கண்ணனை கலங்க வைத்தான் கர்ணன் மைத்துணன் இது வரைக்கும் பாண்டவரை கூட சொன்னதா நிறைய இடங்கள்ல கிடையாது கர்ணனை மைத்துரன் என்று சொல்வதில் பகவானே பெருமை அடைகிறாராம் இறைவனே கர்ணனை கட்டி தழுவி இரண்டு கண்களிலேயும் தாரை தாரையாக கண்ணீர் வெடித்து அந்த கண்ணீராலே கர்ணன் உடம்பில் இருக்கிற உதரங்களெல்லாம் கழுவுறாராம் பகவான் ஏன் துரியோதனம் போட்ட சாப்பாட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால் வந்து உதிரம் கர்ணன் உடம்பில் இருக்கிறது அந்த உதிரங்களை எல்லாம் வெளியேற்றி அவன் உடம்பை சுத்தப்படுத்தணும் பகவான் எண்ணிருப்பார் போல அவனை கட்டித் தழுவி தன்கண்ணீராலே கர்ணன் உடம்பை குளிப்பாற்றினார் அதன் பிறகு கருட வாகன ஆண்டவன் கருட வாகன தரிசிக்கிறார் கர்ணர் இன்னும் வேண்டிய வரங்களை கேள் கர்ணான் சுவாமி தெற்கு மேலே எனக்கு என்ன வரம் வேண்டும் பாமன் அவதார காலத்திலே திருவடிய ஆகாய உலகத்தை அழைக்கிற பொழுது பகவான் திருவடி என்று பிரம்மதி கமண்டலத்தாலே அபிஷேகம் செய்தார் அதுவே கங்கை நதியாக பறந்தது அப்படி கங்கை நதியை உண்டுபனின உடைய பெருமானே துளசி மனம் கமழும் உங்கள் மார்பை தீண்டி கட்டி அணைத்து நீங்களே அழுகிறீர்கள் உயிர் போகன் தருவாயிலே என் கண்களாலே உங்கள் காட்சியை வாய்ப்பு பெற்றேன் உயிர் போகன் தருவாயிலே என் நாவானது உங்கள் திருநாமங்களை பாடுகிறது என் கண்கள் உங்கள் வடிவத்தை பார்க்கிறது நான் பெற்ற இந்த பெரும் பேற்றினை பதினான்கு உலகத்திலே பிறந்தாரும் பெற்றிருக்க மாட்டார்கள் அண்டவனே இறைவனை இரண்டு கெண்களாலையும் பரிபூர்ணமா தரிசனம் செய்து வழிபடுகிறார் கர்ணன் ஆதி பரஞ்சோதியாய் அண்ட பகிரண்டமாய் அநாதியாய் அடிமுடியின் நடிவாகி எளியவன் களி அன்பு வைத்திருந்த நாமம் நீதிநெறியாகவே மணிபூரகந்தனில் நிலையாக நாமும் நேசமுடனே கருட நின்று விளையாடும் நாமும் வீதிவெளியாகவே அச்சிமலை மீதினில் இருந்த நாமும் மேலாம் நாலாம் பதத்தையும் விளங்கக் நாமும் நாதாந்த விளங்கிடும் நமோ நமோ வென்ற நாமும் நாராயணா ஹரி கோவிந்தா என்று தினம் நாடி வரும் திருநாமே தரிசனம் பெற்றி மெகிழ்கிறார் கர்ணன் ஆண்டவன் தாரிவார்த்தி வாங்கின பிறகு கூட கர்ணனுக்கு உயிர் போகவில்லை புண்ணியங்கள் எல்லாம் தாரிவார்த்தி வாங்கினா உயிர் போகணும் பகவான் முயற்சித்தார் இறைவனே இந்த இடத்துல தோல்வியடைந்தார் காரணம் உயிரை எடுக்க அதிகாரிக்கே மனம் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வள்ளல் பிள்ளை இனிமேல் உலகத்திலே அவதரிக்க போகிறானா என்று அவரே கொஞ்சம் யோசிக்கிறாரா யம தர்ம ராஜா பகவான் திரும்பி வந்தார் அர்ஜுனா பானம் போடுனார் அதன்பரையும் ஒரு பானம் போடுகிறான் அந்த பானம் போய் தைத்ததே தவிர உயிர் போகவில்லை அசேர் குந்தி தேவிக்கு குந்தி தேவி ஓடி வந்து அழுகிறார்கள் மகனே கர்ணா மகனே கர்ணா என் செல்வமே ஐவர் ராஜாக்களின் நீ காலாலிட்ட வேலையை கையாலே செய்வதற்கு காத்து கிடந்தார்கள் அப்பா உலகத்தே அரசர்கள் உன் திருவடியிலே விழுந்து கிடக்கும்படியாக ஆட்சி செய்ய வேண்டியவனாயிற்று மகனே இப்படி விதியினாலே மாண்டாயே என்று தூக்கி வைத்து மடிமேலே கர்ணனை அழுகிறார்கள் பாண்டவர்கள் ஒன்றும் புரியல விரோதி மாண்டான் அர்ஜுன சபதஞ்செய்து கர்ணனை கொன்றார் ஏன் அழுகிறாங்க கிருஷ்ணா ஏ தாய் அழகா எனக்கு தெரியாங்க வரலாற்றை சொன்ன உடனே தர்மரப்பதான் பெண்களுக்கே ஒட்டுமொத்த சாபம் கொடுக்கிறாராம் ரகசியத்தை மறைத்து வைத்து உடன்பெறந்த சகோதரனை கொன்ற பாவிகளானோ இனிமேல் பெண்கள் மனசுல ரகசியம் நிற்காமல் போகட்டும் பெண்கள் ரகசியத்தை மனசில் வைக்காம சொல்றாங்க அந்த நேரத்தில் சகாதேவன் சொன்னார் பகவானை பார்த்த அண்டவனி உனக்கு யாரை அழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறாயோ அவங்க குடும்பத்தை ஆளையே தனித்து பிரித்து அவர்கள் மூலமாகவே அழிப்பது உனக்கு வழக்கமாயிட்டது அழிப்பித்தாயீகி இரங்கை நகர்க்கு அரசை அன்பீகி வீடனரை பகையாக்கி கிளையுடனே வீழித்தாக வேறை சூழ்ந்தே நாடறிய புகுந்தமக்கு நாயகமாம் கர்ணையும் நாளனும் கையாலே கேகே ஈடே பொறுத்தாய் இமயோர்ள் வல்ல விரகி யாரவல்லரேகேகேகே இமயோர்ள் வல்ல விரகி யாரவல்லாரே இரணியனை சம்மாரம் செய்வதற்கு அவன் பிள்ளையா விளங்கும்படியான பிரகலாத ஆழ்வானையை விரோதியா முடிக்கிவிட்டு இரணி சம்மார சுலபமா முடித்தாய் நீ ராவண சாம்ராஜ்யத்தை அழிப்பதற்காக விபீஷ்ண ஆழ்வாரியை உன்பக்கம் அழைத்துக் கொண்டு ராவணேஸ்வரனுடைய ரகசியங்களையெல்லாம் தெரிந்து வைத்துக் சுலபமாக ராவண சாம்ராஜ்யத்தை கவிழ்த்தவன் நீ கர்ணனை அழிப்பதற்கு எங்களையே விரோதியா கினாயா கிருஷ்ண எங்கள் கையாலேயே எங்கள் அண்ணனை அழிக்கவும் முயற்சி செய்தாயே கிருஷ்ணா உனக்கு இப்பொழுது ஏற்கனவே பழக்கம் அல்லவா தேவனுடைய சூழ்ச்சியை நாங்கள் எப்படி அறிய முடியும் கிருஷ்ணா என்று சகாதேவன் பேசுகிறார் அனைவரை சமாதானம் சொல்லி பகவான் அழித்து செல்லுகிறார் அதன் வரை பதினெட்டாம் நாள் சண்டையிலே செல்லிணனை சேனாதிபதியாக நியமனம் செய்து துரியோதனம் சொல்றார் மாமா என்று நீங்கள் தான் வெற்றியை தேடி தர வேண்டும் பைத்தியாரா சொந்த தாய் மாமன் பாண்டவருக்கு நான் ஒருவேளை உணவுக்காக உன் பக்கம் வந்தவன் என்னை முதலிலே நம்பி சேனாதிபதியாக இருந்தால் வென்றிருப்பேன் பாட்டனாரை நம்பினாய் குருநாதனை நம்பினாய் கர்ணனை நம்பினாய் எல்லாரும் போன பிறகு இப்ப எங்கிட்ட வந்திருக்கிறியா மாமா நீங்கள் சேனாதிபதி மட்டுமல்ல என் செல்வமே நீங்கள்தான் மாம என் உயிரே நீங்கள்தான் மாமா என்று அவர் திருவடியிலே விழுகிறான் சலியன் சேனாதிபதியாகி வருகிறார் யுத்தத்திற்கு பகவான் தர்மர் பயமுத்தர் மாதிரி சொன்னார் இன்றைக்கு நீங்கள் ஜெயிக்க முடியாதுப்பா உங்க மாமனே விரோதியா வர்றார் தர்மர் சொன்னார் இன்றைக்கும் நாங்கள் வெற்றி பெறுவோம் உங்கள் கருணை எங்களுக்கு இருக்கிற பொழுது எங்களுக்கு ஒரு பயமும் இல்லை சல்லியனை அழிக்கிறதை பாண்டவர்கள் போட்டி போட்டுக் கொண்டு சகாதேவன் பிறகு நகுலன் பிறகு அர்ஜுனன் பிறகு வீமன் என்று நான் அழிக்கிறேன் மாமனை நான் அழிக்கிறேன் போட்டி போடுறாங்க ஆனால் தர்மர் இத்திருக்கிற தர்மபானத்தினாலதான் அழிக்க முடியும் வனத்திலே யம கொடுத்த ஒரு ஏவுகணை அதை பயன்படுத்தி தர்மராஜா அழிக்கிறார் தாய் மாமன் சல்லியனை சல்லியனும் போயிட்டார் என்று செய்ய துரியோதனை கிடைக்கிறது மீதிருந்த தம்பிமார் இருபத்தி இரண்டு பேரும் ஆண்டார்கள் தொண்ணூத்தி ஒன்பது தம்பிமாரும் ஆண்டார்களே மாமா ஏற்கனவே நான் பெரியோர்கள் பேச்சை கேட்டு பேசாமல் பாண்டவருக்கு ராஜ்யம் தந்தி வாழ்கின்ற வழியை தேடாமல் போனேனே மாமா என்று வருந்துகிறான் அப்போ இவன் மாமா அண்ணா அவன் ஆமா அண்ணா ஜெகனி சொல்னான் மருமகனே நீ வருந்தாதரா எல்லாரும் போனாலும் நான் இருக்கிறேன் நான் ஒருவன் இருக்கிற பொழுது நீ ஏன் வருந்துகிறாய் தனக்கிளையோரி தரக்கிளையோரில் தொண்ணூத்தி ஒன்பதின் வரி தாமம் ஜயபீமன் சரத்தாரும் தண்டிராருகோகோ கனக்குடிலில் குடியேரே கண்டி கண்டி கைசோரே மெய்சோரே கண்ணீரு சோரக எனக்கு உரைத்தவரிடம் உரைகேளாமல் என் செய்தேன் எப்பொருளும் இழந்தேன் என்று மறக்கவரை உரும்பண்ணம் தன்னை நோக்கி மாமனும் மற்றொரு கோடி மாற்றம் சொன்ன அரஹ அரஹ அரஹ துரியோதனனுடைய மனமானதே ஆரதலடை என்ற வரைய வகையில் இந்த ஜகுனி ஒரு கோடி மட்டும் சொன்னானாம் துரியோதனன் சாகிரத்துக்குண்டான எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டார் ஜகுனி இருந்தாலும் துரியோதனுடைய மனைவி பானமதி ஒரு சாமியாருடைய ஆலோசனைனாலே இரண்டாம் ஜாம முடிந்து மூன்றாம் ஜாம ஆரம்பத்திலே சண்டை நடைபெறுகிற பதினெட்டு நாளும் ஈர உடையோடு போய் கௌரிகை நோன்பருந்தி பராசக்தி கோயில் பூஜை செய்தா உன் கணவன் ஆயுள் நீட்டிப்பதற்கு வழி இருக்கிறது என்று ஒரு துறை சொல்லி அந்த அம்மையார் சுமங்கலி பூஜை பண்ணிட்டு இருக்கா அதனால துரியோதன ஆயுள் தப்பிக்குமோ என்று ஜெகுனி என்ன பண்ணினான்னு ஒரு நாள் அந்த அம்மையாரை பற்றி தவறுதலாக துரியோதன்கிட்ட சொல்றான் துரியோதனம் கோபப்படுறார் என் மனைவி பற்றி எனக்கு தெரியும் பலராமருடைய செல்வ மகள் பகவான் கிருஷ்ணரால் வளர்க்கப்பட்டவள் இந்த சந்தேகமான வார்த்தையை பிழையான வார்த்தையை மாமா உங்களை தவிர வேறு யாராவது சொல்லியிருந்தால் கொண்டிருப்பேன் அப்பா எனக்கு தெரியும் நீ கோபப்படுவா என்று ஆனால் நடந்தது உண்மை உன் சந்தேகமா இப்ப போய் பாருறா துரியோதனம் போய் பார்க்கிற பொழுது இந்த அம்மா கோயிலுக்கு போயிட்டு வர்றா எங்க போய் வருகிறாய் கோயிலுக்கு போயிட்டு வர்ற உங்கள் ஆயுள் நீட்டிப்பதற்காக நான் பூஜை செய்கிறேன் உன்னுடைய விஷயங்கள் எல்லாம் எங்க மாமா சொல்லிட்டார் நீ எந்த அரசனையும் பார்த்து விட்டு வருகிறாய் யார் அவன் என்றெல்லாம் கேட்கிற பொழுது நம்மையார் அழுது புலம்புகிறார்கள் உண்மையை பேசுகிறார்கள் நம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சந்தேகப்படுவது கோபத்தை அடைந்த பானுமதிக்காக நான் போராடினோ அந்த கணவனே நடத்தி சந்தேகப்படுகிற பொழுது அந்த கணவன் எனக்கு வாழ்ந்தான் நான் வழிபட்டது பராசக்தி வழிபாடு செய்தது உண்மையானால் நடைபெறுகிற போர்க்களத்திலே என் கணவன் உயிர் போகட்டும் என்று பயங்கரமான சாபத்தை தருகிறார்கள் இது பெரியோர்கள் கருத்து மனவி கணவனை சபித்தாலும் சரி கணவன் மனைவியை சபித்தாலே சரி சில நேரங்களில் பழித்துவிடும் என்பதை மகாபாரதம் மறைமுகமாக பரிசாற்றுகிறது பக்தர் பத்தினி பரம இந்த மூன்றி பேர் சாபத்தை பெறுவார்களானால் பழித்துவிடும் பதிவிரதா சுரண்மணியாய் இருக்கிற பானுமதி சபிக்கிறார்கள் எந்த நேரமும் இறைவனியை எண்ணி இருக்கிற அடியாராய் விளங்குகிற அவர்கள் பதிவிரதா சுரண்மணியாக விளங்குகிறார்கள் அடியார்கள் வரிசையிலையும் வருகிறார்கள் பரம ஞானியா இருக்கிற மைத்திரியருடைய சாபமும் பெற்றவர் இந்த துரியோதனன் அத்தனை சாபங்களும் ஒன்று சேர்ந்ததுனாலே தான் அவருக்கு ஆயுள் குறைகிறது மாமா இனிமேல் நீங்கள்தான் சேனாதிபதி என்று சகுனியை சேனாதிபதி ஆக்கி அனுப்புகிறான் போருக்கு பதினெட்டாம் நாள் சண்டையில மூணு பேர் சேனாதிபதி ஜெல்லியன் சகுனி ஜி சண்ட நிறைவேற்ற வேண்டுமே என்று அடித்து தோல்வியடையும் படியா செய்கிறார் தோல்வி பற்றி ஓடுகிற ஜகுனி புனே குவியல்ல கால் வழுக்கு வழிக்கு வளர கீழே கடந்த ஒரு கதாயத்தை எடுத்துக்கொண்டு அதனாலே ஊன்றி ஊன்றி ஊன்றி ஓடுகிறார் மகிபதேவு வேல்போரின் வழுவுராமன் மேரோட உவகையோடு மாமாயன் உதவுகூற நீழ் வேரையீ உதவுகூற நீழ் வேரையீனுவி நான் வீமன் இளவரான போர்மீளி அன ஓடிகரே ஜகனி ஜகாதியவனु তোরதிச்சென்றி அடித்து கொன்றி குவிக்கார் கீழே விழுந்தி மாண்டப்பட்ட ஜகனினுடைய விரல்களையெல்லாம் வெட்டிவெட்டி விற்றார் இந்த விரல்கள்தாரே சூதாடியது இந்த விரல்கள்தாரே எங்களை 12 ஆண்டுகால துன்பமான வனவாசை வாழ்க்கையை தேடித் தندது என்ற அந்த விரல்களையெல்லாம் வெட்டி வீர்த்தி தன்னுடைய சபதத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார் ஜனியும் அண்டான் என்ற செய்தி துரியோதன கடித்தவுடனே என்ன செய்வேன் என்றே நடுங்கி நான் கதாயுதத்தை தோல் மேல் வைத்துக் கொண்டே கரகரகரென்ற பற்களை கடித்தவாறு தேடிக்கொண்டிருக்கிறானே வேகமாக கோபமாக என்று இளமையான வயதிலே திருதராட்டு மகாராஜா உதவியினாலே வேத்திரிகைய மகா என்ற துறவியால தனக்கு உபதேசிக்கப்பட்ட ஒரு மந்திரம் மிருத சஞ்சீ மந்திரம் இறந்த பெண்கிழகி மந்திரம் சொன்னாலே உயிர் பற்றி எழுந்து விட அப்படிப்பட்ட மகா மந்திரம் இவங்ககிட்ட உண்டு இதுவரைக்கும் நினைவு வரல திடீர் என்று நினைவு வந்தது ஆஹா இனிமேல் அழிக்கிறேன் பாண்டவரை ஒழிக்கிறேன் என்று ஓடி போய் ஒரு ஆற்றங்கரையிலே மூழ்கி அந்த ஆற்றங்கரையில தண்ணீர்க்குள்ள மூழ்கி கொண்டு மூன்றே முக்கால் நாழகி மந்திரத்தை உச்சரிக்கிற முயற்சியிலே இறங்கி விட்டான் துரியோதனன் மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆச்சு இறந்து போன பிணங்கள் எல்லாம் கையாற்றுறது காலாற்றுறது கணிச்சு முற்றது தர்மர் ஆச்சரியமா பகவானை என்ன அதி செய்யும் சஞ்சீ மந்திரம் தெரியும்பா தெரியோது மறந்துட்டான் இப்ப கடைசியா இருக்கிறதுனால தனி மரமா இருக்கிற பொழுது வந்தது மந்திரம் சொல்லி நினைக்கிறான் மந்திரம் சொல்லி பதினோர குரு சேனைகளை எழுப்பி அடாய் பாண்டவர்களே ஒரு முறை அவனுடைய படியை அழிக்கிறதுக்கு நான் எத்தனை எத்தனை பாடுபட்டேன்னு எனக்குதான் தெரியும் மறுபடியும் அவன் அழிக்க முடியாது தடிப்பையீமஜனை எங்க தேடுகிறான் பாரு அவன்கிட்ட தகவல் சொல்லுங்க போய் துரியோதனையும் அடித்து கொள்ளட்டும் தகவல் சொல்லப்பட்டது பீமன் போய் பார்க்கிறாரு ஆனா அந்த துரியோதன ஆலோசனை பாருங்க திரும்பி பின்பக்கமாவே இறங்கிருக்கிறான் ஆத்துல அது ஏறி வந்த மாதிரி கரையேறி வந்த மாதிரி தெரியுது இவன் வேற பக்கமா போய் தேடுறான் துரியோதனன் கரையேறி போயிருக்கிறான் அந்த பக்கமா போற வீடு பிள்ளைங்களை உயிர் தப்பிப்பதற்கு நடந்து ஏறி வந்த பாதையா இறங்கி போயிருக்கிறானு போய் பார்த்தா துரியோதன மந்திரம் சொல்றான் லேசா குமுள் வர்றது அடே துரியோதனா ஒரு மாவண்ணன் தானே பேரரசன் தானே சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டிலே ஒன்று பார்க்காமல் இப்படி ஆண்மையில்லாதவன் போலே தண்ணீரிலே மொழியிருப்பது எந்த விதத்திலே நியாயமே துரியோதனா கங்கை மகன் முதலாக காந்தாரை முடிவாக களத்தில் வீந்த துங்க மணி முடிவென்று சொல்லி முடிப்பதற்கடங்க துரகமாவோ செங்கனக மணிக்கொடி சிந்தில் தேரும் பெரும்பறைக்கை சிறுத்தை செங்கல் ஏங்கயமும் ஏறாமல் வீகயத்தில் ஏரினையும் வேந்தனே வேந்தே வெங்கயமும் ஏறாமல் विगतिल यिनयो वेंदरे वेन्दे ए हरे रे आ காலம் எல்லாம் எ துன்பங்களை எல்லாம் கொடுத்துவிட்டு கடைசி காலத்திலே கூட உயிர் பிழைக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே கங்கை கரையிலே போய் மூழ்கி இருக்கிற அல்லவா ஆற்றல் உள்ளவன் அல்லவா சத்திரிய வீரர் அல்லவா அரசர் தலைவன் அல்லவா எழுந்தருவா வெளிய துரியோதனா வெள்ளை யானையின் மேல் ஏறி அமர்ந்து கம்பீரமாக சண்டைக்கு வர வேண்டிய நீ வேடியைப் போலே தண்ணீருக்குள்ளே மூழ்கிக் மந்திரம் சொல்வது என்னடா நியாயம் கங்கை தேவி அவன் செய்த குற்றங்கள் எல்லாம் உனக்கு தெரியும் அடைகே விடு வெளியே இல்லையே முதலடி உனக்கு விழும் போற மாதிரி தண்ணீர் காது கேட்கும் துரியோதனுக்கு கேட்கிறது இப்படிப்பட்ட ஜென்மத்தை வச்சிருக்கிறதே இறந்தே தொல்லையிலான வெளியில வந்துட்டான் வெளியில வந்துட்ட பொழுது இரண்டு பேரும் மோதுகிறார்கள் சமமா நடைபெறுகிறது சண்டை பகவான் பரத ரடாய் நாளா சண்டை நடந்தது சண்ட முடிக்கணா ரெண்டு பேரும் சமபலம் உடையவர்கள் உண்மை பேசி சண்டை செய்யுங்கள் அறிந்து சண்டையை தொடங்குகிற நேரத்தில் தர்மராஜா மனம் கேட்கவில்லை துரியோதனா நடந்ததெல்லாம் நடந்துட்டது உன் பக்கமும் இழப்பு எங்கள் பக்கமும் இழப்பு இனிமேலாவது வந்து ஆட்சி சகோதரா உன் பேச்சை கேட்டு நாங்கள் எல்லாம் கட்டுப்பட்டு வாழ்கிறோம் துரியோதனா என்று தர்மர் மனங்காகாத கடைசி வாய்ப்பு துரியோதனம் கொடுக்கிறார் வேண்டாம் வேண்டாம் உங்கள் யாரு கருணையும் எனக்கு வேண்டாம் என்னாலே அவ்வளோ இடந்திருக்கிறார்கள் வெற்றியடைகிறேன் என்று கடைசியை முயற்சியாக போரையே விரும்புகிறானாவே அந்த நேரத்தில் யார் வேண்டும் அதர்ம செய்ய மாட்டோம் நாங்கள் கூட்டமா இருக்கிறதுனாலே யார் வேண்டும் என்று பகவான் இருக்கிற பொழுது எனக்கு விரோதி நேர் விரோதி பீமஜன்தான் அனுப்புங்கள் என பரசுராமரும் சண்டை செய்த சமர்ப்பஞ்சம் அடுக்கரை என்ற பயங்கரமான இடத்திலே துரியனும் மோதுகிறார்கள் உயிர்நிலையிலே கூட கடைசியில் என்ன பண்ணிடுறான் தலையில உயிர்நிலை நிறுத்திய காட்டுறாரு துரியோ ஆமா எனக்கு அங்கதான் வேட்டையாட போனார் வேட்டையாடுகிற பொழுது தனித்தனியே பிரித்து பிரிந்து வேட்டையாடினாங்க வந்த பிறகு எல்லாரும் வேட்டையாடின விவரத்தை பேசுகிறாங்க அப்பாம்பு ரெண்டு மலைப்பாம்பு இடத்திலே வந்து நான் தப்பிப்பதற்கு என்ன பண்ண ரெண்டு மலைப்பாம்பனுடைய கட்டிட்டேன் அந்த பாம்பு அந்த பக்கம் இந்த பாம்பு இந்த பக்கம் பாம்புகள் இரண்டும் இழுத்துக் கொண்டிருக்கிறது நான் தப்பித்து வந்து விட்டேன் எல்லாரும் கை தட்டி ஆரவாரம் பண்ண ஆற்றிலே முதல என்னை பிடித்துக் கொள்ள பார்த்தது அந்த முதலையை அடித்து அது முதுகு மேலே ஏறி சவாரி செய்து நான் தப்பித்து வந்து விட்டேன் கை தட்டி எல்லாரும் காட்டிலே பயங்கர கரடி ஒன்று என்னை துரத்தினது ஓடி மலை உச்சில ஓடி போய் அங்க ஒரு பெரிய ராட்சி கழுகு வந்தது காலை பிடிச்சிட்டு தொட்டிக்கொண்டே வந்து கீழே குயிச்சுட்டேன் பெரிய சிங்கம் ஆய் என்று வாயை துறந்து கொண்டு வந்தது பெரிய பாறாங்க வாயில போட்டேன் சிக்கி சிங்கம் திகைத்தது நான் தப்பித்தேன் அதையும் ஒரு ஆள் அமைதியா இருந்தான் ராஜா பார்த்தார் நீ எப்படி பாட்டையாட சொல்ல நானே பெரிய மதம் பிடிச்ச யானை வந்து என்ன துரத்துச்சிங்க ராஜா இப்ப இவன் சொன்னதெல்லாம் நம்பற மாதிரி இருக்குதா எல்லாருமே பொய் சொன்னாங்களாம் பெரிய பொய்யா சொல்லி அதை உண்மை நிரூபித்தானாம் ஒரு அன்பன் அது மாதிரி கடைசி காலத்துல கூட எப்படியா தப்பிக்க முடியுமான்னு பொய் பேசுறான் அதை பகவான் காட்டி கொடுக்கிறார் உண்மை அறிகிறார் வீமஜேனன் உண்மை அறிந்து அழிக்க வருகிறார் என்று ஆகாயத்தில் கெந்து வாய்ந்து எட்டு உதைத்து வீமனை அழிக்க முயற்சிக்கிறான் துரியோதனன் அந்த நேரத்திலே அவன் ஆகாயத்தில் கெந்து பாய்ந்தது அவருக்கு சௌகரியமாயிட்டது கதையினால அடித்தார் வலது தொடையிலே அந்த வலது தொடையை முறிந்து குருக்ஷேத்திர பூமியில துரியோதனம் மாமன்னன் அலறல் சப்தமாக அலறி அலறி அழுது விழுந்தார் விழுந்தவரையும் இவருக்கு கோபம் அடங்கலை ஓடி போய் கால்களாலே தலையில எட்டி எட்டி உதைத்தார் தர்மர் பார்த்தார் நிறைவேற்றி கொண்டாய் பிழை செய்த துரியோதனும் தந்தனை அனுபவித்து விட்டான் அவனை காலாலே எட்டி உதைக்காதடா அவன் காலை தொட்டி வரங்கினார்கள் ஐம்பத்தாறு தேசத்து ராஜாக்கள் நீ ஆனவம் கொள்ளாதடா வீமஜேனா தருமர் போய் தடுக்கிறார் விடுங்கள் விடுங்கள் என்ன செய்கிறேன் பாருங்கள் உடம்பெல்லாம் ரத்தம் கசியும்படி அடித்து நொறுக்கிறான் தீர்த்த யாத்திரை பார்த்தார் அடே கொடியவனே வீமஜேனா ஏற்கனவே தொலைமுறிந்து குருட்சாத்திர பூமியில ரத்த வெள்ளத்தையே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அவனை கால்களால எட்டி உதைக்கிறாய் போ தள்ளி சண்டைக்கு வந்தார் பகவான் கிருஷ்ணர் தடுத்தார் கடைசியில் எட்டி உதைத்ததை பார்த்த உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருகிறதே சண்டையில் எத்தனை பிழை செய்து அவர் அதர்ம போர் செய்து கோபப்பட்ட பலராமரி பகவான் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தார் இந்த காட்சியை பார்க்க சகிக்க முடியாத பலராமரி விடை பெற்றார் பாண்டவர் அத்தனை பேரும் அங்கிருந்து புறப்படுகிறார்கள் துரியோதனம் குற்றியும் கொலையிறமா ஐயோ அம்மா ஐயோ அம்மா என்று அலற சப்தத்தோடு கிடக்கிறான் மாமன்னன் காட்சியை எழு நூலாசிரியர் தான் வில்லிபுத்திராழ்வார் பேரரசனைக்கே இந்த கெதி என்றால் நாமெல்லாம் பத்து ஏக்கர் ஐந்து ஏக்கர் நிலம் வைத்துக் கொண்டு சொத்துத் தகராறா வேண்டாம் வேண்டாம் சொத்து என்று பட்டாபிஷேகத்தை சுருக்கமாக முடித்து அரங்கற்றம் செய்தார் அப்படிப்பட்ட உருக்கமான ஒரு இடம் இந்த இடம் பாண்டர் எல்லாரும் வழக்கமான இடத்தில் தங்க வைக்காம பகவான் பாண்டவரை மட்டும் தனியான ஒரு இடத்திலே தங்க வைக்கிறார் தர்மருடைய தேர் வந்து நின்ற உடனே அந்த சாரதி கீழே இறங்கி இரண்டு கரங்களையும் ஏந்தி புதுமையான ஒரு வரவேற்பு செய்தான் ஐயா தர்மராஜா பதினெட்டு நாள் சண்டையிலேயும் வெற்றி பெற்று வருகிறீர்கள் நீங்கள் என்னுடைய கை மேல உங்க கால வச்சு இறங்குங்க வரவேற்பு கொடுத்தான் தர்மர் சாரதி கை மேல காலை வச்சு இறங்கினார் பீமன் தேர் போய் நின்றது பீமன் சாரதி கை மேல கால்களை வச்சு இறங்கினார் இப்ப அர்ஜுனன் தேர்வாடுறது பகவான் பகவான் சாரதி தானே அவர் இறங்கி கையா பகவான் கையமேலே கால் வச்சு இறங்க போறோம் இறங்கல உட்கார்ந்து வரவேற்பு செய்வார் இறங்கு பகவான் பார்க்கிறார் திரும்பி பகவான் சொன்னார் இறங்குடா அர்ஜுனா வருத்தத்தோடு இறங்கணும் அதன் பிறகு பகவான் இறங்கினார் அடுத்த வினாடி அந்த தேர் பற்றி எரிந்து சாம்பலானது கண்டவனே என்ன இதுனா பதினெட்டு நாள் சண்டையிலேயே உன் அழிக்க முயற்சி செய்து தோல்வியடைந்த காலகேயர்கள் கடைசி நாள் சண்டையிலே ஏராளமான அக்னியாசிரங்களை எல்லாம் இதில் பிரயோகம் செய்திருந்தார்கள் தேரில் நான் அமர்ந்திருந்ததால் அது எரியாமல் இருந்தது ஆனால் உனக்கு வரவேற்பு கொடுக்கவில்லை என்று என்னை தவறாக எண்ணிக்கொண்டாய் கௌரவம் பார்ப்பவனா பதினெட்டு நாட்களா உன் திருவடிக்கு கீழே அமர்ந்து கொண்டு தேர்வோட்டினேன் என்னுடைய கை மேலே உன் கால்களை வைக்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் இப்போது வை அர்ஜுனா என்று ஆண்டவன் கையெந்தினார் அமர்ந்திருக்கிறீர்கள் என்று மன்னிப்பு துரியோதனன் அடிபட்டி விழுந்த செய்தி அங்கு நேர்மக வர்ணனை செல்லிக் கொண்டிருக்கிற சஞ்சய் மகாமனிவர் திருதராட்டர் மகாராஜா தெரிவிக்கிறார் திருதராட்டர் மகாராஜா பார்த்தார் ஐயா சஞ்சயிரே என் மகன் உயிர் போவதற்குள்ளாக சீக்கிரமாக ஓடி போய் எனக்காக எங்கள் மகள் என்ன செய்து சொல்கிறான் என்று கேட்டு வாருங்களையா என்று அனுப்புகிறார் சஞ்சயர் தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு ஏந்திக் கொண்டு வழி தேடிக்கொண்டு வருகிறார் துரியோதனுடைய அழுகுறல் ஓசை கேட்கிறது துரியோதனா என்று வருந்து அவனுடைய தலையை செய்தி கேட்கிறார் துரியோதனை கொஞ்சம் நல்லவனாக மனம் மாறினவனைப் போலே இங்கு மனம் திருந்தி அழுகிறான் இركய முராவகிகை ஆயின் சொல்லினால் ஆயின் சொல்லினால் துயரில் ஆற்றிட ஏ நியண்டும் இருல் நின் மொழி வல்லபொன் तू யே சிந்தை ஓயா சஞ்சய மகா முனிவரே எங்கள் தந்தையை தாயாரை போய் பார்த்து ஆறுதல் சொல்லுங்கள் இந்த உலகத்திலே வேறு யாரு ஆறுதல் சொன்னாலும் அவர்கள் ஆறுதல் அடைய மாட்டார்கள் நீங்கள் சொன்னால் ஆறுதல் அடைவார்கள் நல்ல பிள்ளைகள் இறந்த அழலா நாங்கள் பிள்ளைகளையா காலமெல்லாம் எங்கள் தகப்பனாரி பேச்சை கழிக்காம தவறான பாதையில் சென்றோம் பாண்டவர்தான் எந்த காலத்திலும் பெரியப்பா பேச்சை மறுக்க மாட்டோம் என்று தர்மராஜா செல்வங்களை கவரப்போகிறேன் என்று தெரிந்துகூட அத்தினாபுரி வந்தவர் அதனாலே பிள்ளைகள் என்றால் உண்மையிலேயே எங்கள் அப்பாவுக்கு பாண்டவர்கள்தான் நான் செய்த பாபங்களே வந்து பீமன் வடிவத்தில் இப்படி அழித்தது என்றுதான் நான் உணர்கிறேன் எங்களை எண்ணி எண்ணி அழ வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொண்டதா சொல்லுங்கள் நாங்கள் தொல்லைகளாயிருந்தோமோ தவிர எங்க அப்பாவுக்கு நல்ல பிள்ளைகளா இல்லை இருக்கிற கொஞ்ச காலமாவது சந்தோஷமாக பாண்டவரை அனுசரித்து வாட சொன்னேன் என்று நான் சொல்லுங்கள் என்று செய்தி சொல்லி அனுப்புகிறான் சஞ்சயனம் வருந்தி விடைபெறுகிறார் தீர்த்த யாத்திரையை போய் திரும்ப எதிராழ்வார் துரியோதனை அடிபட்டு கிடக்கிறானா என்று தீப்பந்தத்தை ஏற்றி இருட்டிலே தேடி வருகிறார் ஐயோ அம்மா என்ற அலர சப்தத்தை கோட்டு அருகில வந்து பார்த்தார் துரியோதனா துரியோதனா இந்த நிலைமையில உன்னை பார்க்க வந்தேன் துரியோதனா எப்படி வயந்தாயடா இப்படி கிடைக்கிறாயே மாவண்ணே சித்தப்பா வந்துவிட்டீர்களா சித்தப்பா வேசி மகனே தாசிமகனே என்று சபையில் உங்களை கேவலமாக பேசின இந்த வாயி முகத்தை வீமஜேன் எப்படி அடித்திருக்கிறான் பார்த்தீர்களா சித்தப்பா கடைசி நேரத்திலே இந்த பாவியை பார்க்க வந்தீர்களே அதுவே போதும் சித்தப்பா என்று மனம் வந்தவனாக வெகுநேர அழுகிறான் எதிராழான் பார்க்கிறார் அடப்பாவி இந்த புத்திமதி எல்லாம் உனக்கு முதலிலே வந்திருந்தால் நீ வாழ்ந்திருக்கலாமே துரியோதனா என்று அழுது அவரும் விடை அதன் பிறகு கொஞ்ச நேரம் கழித்து அங்கு அசோத்தாமா வருகிறார் துரியோதனா பிழை செய்தாயே துரியோதனா நான் ஒருவன் சிறைஞ்சீவி இருந்து கொண்டு நீ இப்படி மாழ்வதா துரியோதனா முதல் நாளே என்னை சேனாதிபதியாக்கியிருந்தால் நான் வென்றிருப்பேனே பாண்டவரை கொண்டிருப்பேனே துரியோதனா அசோத்தாமா பகவான் தூதா வந்தபோது அவருக்கு உதவி செய்வதாக நீ பாண்டவருக்கு உதவி செய்வதாக சத்தியையும் செய்தாயே உன்னை எப்படி நம்புவது பாண்டவருக்கு உதவி செய்வதால் நாம் சத்தியம் செய்தா யார் சொன்னது மாமா சொன்னார் மாமா மாமா என்று மாமா பேச கேட்டு நாசமா பணி துரியோதனா மரியாதை கொடுக்கவில்லை என்று பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்க போன பகவானுடைய கனையாழி ஆகிய மோதிரம் எழுந்தது எடுத்து கொடுக்கிற பொழுது மேகங்கள் சற்புத்திருக்கிறது மழைவரு போல் தெரிகிறது பார் மேலே அசோத்தாமா என்றார் ஆமாம் சுவாமி என்றேன் அதன் அந்த மோதிரத்தை ஏற்றார் இதுதான் நடந்ததே தவிர இதை ஜகுனி மாறுதலாகும் இடத்திலே சொல்லியிருக்கிறார் அப்படியா என்று துரியோதன வருந்துகிறார் அசோத்தாமா சொன்னார் துரியோதனா உன்னோடு பழகியிருந்து காலமெல்லாம் உன்னோடு தங்கியிருந்து உன் உணவை உண்டை என்னால் உன்னை காப்பாற்ற முடியவில்லை ஆனால் உன்னுடைய உயிர் பிரிவதற்குள்ளாக ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் சொல் நான் நிறைவேற்றுகிறேன் அசோத்தாமா சுயாதிபதி பட்டம் கொடுக்கவில்லை என்றுதானே வருத்தம் இதோ தருகிறேன் என்று கீழே கடந்த தன்னுடைய மணிமுகடத்தை கிரிடத்தை தூக்கி அவன் தலையிலே வைத்து நான் வாழாத உலகத்திலே பாண்டவர் வாழக்கூடாது நான் ஆளாத உலகத்தை பாண்டவர் ஆளக்கூடாது பாடி குடாரத்திலே ஓய்வு பெற்றிருப்பார்கள் பாண்டவர்கள் அந்த பாண்டவர் அஞ்சு பேர் தலைகளை வெட்டி கொண்டு வந்து என்னிடத்திலே காட்டு என்றான் இந்த நிகழ்ச்சி நடக்கம்தான் பகவான் பாண்டவரை இடம் மாற்றி தங்க வைத்திருக்கிறார் அஸ்வத்தாமா நேரா பாடியோட ஆரம்பி அங்கு கிருஷ்ணபூதம் பகவான் காவலித்ததனால சண்டைக்கு வருகிறது திரும்பி வந்து ஒரு பெரிய ஆலமரத்தின் அருகிலே அடியிலே நின்று கொண்டு சிவ வழிபாடு செய்கிறார் அஸ்வத்தாமன் எப்படி பாடினதோ சிவனே முறை எப்படி பாடினோ அப்பரும் சுந்தரும் ஆளுடைய பிள்ளையும் அப்பரும் சுந்த தரும் ஆளுடைய பிள்ளையும் அருமணி வாசகரும் அருமணி வாசகரும் பொருளுணந்தே உன்னை எப்படி பாடில அடியார் அப்படி பாடல ஆசை சிரமே சிறமே எப்படி பாடரோ குருமணி சங்கரரும் அருமை தாயு குருமணி சங்கரரும் அருமை தாயு மாறாரும் அருணகிரி நாதரும் அருண்ஜோதி வண்ணரும் அருணகிரி நாதரும் வண்ணரும் கருணை கடன் பெருகி கருணை கடல் பெருகி காதராலுருகி கருணை கடல் பெருகி காதரிராலுகி தரி தமிழ் புவிந்து ரான் இனியுரையனு தரி தமிழ் எப்படி பாடினதும் அடிய அப்படி பாடலாம் ஆசை கொண்டேன் சிரமே முறை எப்படி பாடினதோ பாடினதோ பாடினரோ பாடினதோ பாடினோ அரகர சங்கர சிவ சம்பவ சிவ சதா சிவா சங்கரா என்று இறைவனை வழிபாடு செய்கிற பொழுது ஆண்டவன் காட்சி தந்தார் கிருஷ்ணபூதங்களை வெல்லுவதற்குண்டான சிவ ஆயுதங்கள் வேண்டும் என்றார் அந்த ஆண்டவன் சிவபெருமானும் சிவாயுதங்களை கொடுத்து மறைந்தார் இந்த சிவ ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு பாடிகுடாரம் வந்தவுடனே கிருஷ்ணபூதங்களெல்லாம் மாயமா மறைந்தது பாடிகுடாரத்தின் உள்ளே நுழைந்தாரு அசோத்தாமா வழியிலே குறுக்கே படுத்துவர் பாண்டவர் சேனாதிபதி திட்டத்தீமன் இவர்தான் பதினைந்தா நாள் சண்டையிலே தன் தகப்பனாய் விளங்குகிறேன் துரோணரை கொன்றவர் என்று கோபம் வந்தது அசோத்தாமன் இவனை முதல்ல அழிக்கணும் உறங்கி கொண்டிருக்கிற திட்ட துய்மன் வயிற்றில் ஓங்கி வாழார குத்தினாரு வாழை உருவினார் மறுபடியும் குத்தினாரு வாழை உருவி உருவி குத்தி குத்தி சித்திரவதை செய்கிறாரு திட்டத்தியமன் சொன்னார் அஸ்வத்தாமா என்னை ஒரே அடியாய் கொண்டு விடு ஏறி சித்திரவதை பாவி உன்னை போல குரு துரோகிகள் திறந்த வேண்டுமானால் உன் கதை பின்னாலே வருகிறவர்களுக்கு பாடமாக இருக்கட்டும் இன்றி சித்திரவதை செய்து சித்திரவதை செய்து அழிக்கிறார் உள்ளே போனார் ஒரு குரு அணி படை இருந்தது சண்டைக்கு வந்தார் அத்தனை பேரையும் அழிக்கிறார் சோழராஜா சண்டை வந்தார் சோழராஜாவை வெட்டி வீழ்த்தினார் இளம் பெஞ்ச பாண்டவர் சண்டைக்கு வருகிறார்கள் பாண்டவர் என்று எண்ணி அவங்க தலைகள் ஐந்து பேர் தலைகளை வெட்டி கொண்டு வந்து துரியோதனை சுத்தி போட்டார் துரியோதனா பாண்டவர்களை வெட்டி விட்டேன் துரியோதனன் உண்மை என்று எண்ணி அப்படி திரும்பி பார்க்கிறான் தலைகளை பார்த்தாலே சாந்தமான தலைகளா தெரிகிறது பீமன் தலை அங்கு காட்டான் பீமன் மகன் தலையை தூக்கி கொடுக்கிறார் அஸ்வத்தாமா இதை பாங்கின உடனே துரியோதனன் சொன்னார் இது பீமன் தலை இல்ல பீமன் தலையாயிருந்தா எத்தனை முறை அவனோட போர் அவன் தலையை பிடித்து மோதி சண்டை செய்திருப்பேன் எனக்கு அவனுடைய பிள்ளைகளை வெட்டிவிட்டாயி அசோத்தாமா எனக்கு நன்மை செய்யறதா சொல்லி பிழை செய்தாயே பாவகாரியம் செய்து விட்டாயி பாரத சண்டையிலே கலந்து கொள்ளாத பிள்ளைகள் ஆயிற்றே இவர்கள் குரு வம்சத்திற்கு எங்களை பின்னாலே இருக்கிற கொழுந்தினை கொண்டு விட்டாயி நல்ல பிள்ளைகளாயிற்றே பாண்டவர் பிள்ளைகளிலேயே இந்த பிள்ளைகள் மேல் எனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு அப்படிப்பட்ட பிள்ளைகளை கொண்டுவிட்டாயே உன்னை சொல்லி குற்றமில்லை ஆற்றில் நீர் விளையாடிய நாள் முதல் காற்றின் மைந்தானோ எத்தனை கன்றினே ஆற்றிலே விளையாடின நாளிலே இருந்து விமனோடு எத்தனை எத்தனை பாபகாரியங்கள்லாம் அவனை அழிப்பதற்காக செய்தன் அந்த பாபமே இப்படி இன்னும் பாவத்தை செய்வதற்கு துண்டுதலாகிவிட்டது அஸ்வத்தாமா போ போ என் கருந்துதலே நிற்காதே நீ போய் எங்காவது தவத்தை செய்து இந்த பாவத்தை தொலைத்து அவத்தை மறந்து சிவத்தை அடைவாய்ப்போ அஸ்வத்தாமன் வேதனையோடு அங்கிருந்து விடைபெற்றார் பொழுது புலர்ந்தது அதுவரைக்கும் துரியோதனன் சாகலே பாண்டவர் எழுந்தார்கள் பாடிவிடார வந்தார்கள் எல்லாம் இறந்து அழறாங்க உடம்பெல்லாம் அசையில் சுவாமி துரியோதனை உயிரோடு இருக்கிறான் ஏன் அவன் ஒரு ஐந்து காரணங்களை எண்ணிக்கொண்டு விரல்களை மடைக்கி நிகான் அதனால உயிர் போகல என்ன காரணங்கள் அறவின் மரிகணையும் அன்பின் ஜபமும் பரிமுகனார் சேனாபதியும் முந்தாபலியும் முரண் விதுரன் வில்லும் இந்த செய்யாததினால் சாய்ந்தோம் சகதியில் என வண்ணவர்கள் ஐந்தும் மடக்கி கர்ணன் ஒரு கணைக்கு மேல் மரிகனை விட்டிருந்தால் ஜெயித்திருக்கலாயே என்று துரியோதன் நினைக்கிறான் சமர்பஞ்சமடுக்கரையிலே மூழ்கி சொன்ன மந்திரம் முதலே நினைவந்திருந்தால் இறந்த அத்தனை பேரை கொண்டே இருந்திருப்பேன் என்றிருப்பேன் என்று நினைக்கிறான் அஸ்வத்தாமனை முதல் நாளே நம்பி சேனாதிபதியாக்கியிருந்தால் நானே வென்றிருப்பேன் என்று நினைக்கிறேம்மா அரவானை அவனே வழிகொடுத்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று நினைக்கிறான் விஜயா விழாரி வேசி என்று பேசாமல் இருந்திருந்தால் அவர் சண்டைக்கு இவன் சார்பாக வந்திருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று நம்புகிறான் இந்த காரணங்களாலே வலிகளை மடக்கியிருக்கிறான் கடைசி நேரத்தில் மனசுல ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் அவ்வளவு சீக்கிரமா உயிர் பிரியாது காதல கேட்கிற மாதிரி பகவான் சொல்றார் பாசிபதம் பார்த்தன் பரிநகன் ஞானவாள் சகாதேவன் செய்தண்டம் அரணிவம் பூசலுக்கு அம்மா தர்மராஜாவே தேவைப்பட்ட இடத்துல நாம பயன்படுத்திட்டோம் போரிலே யாராலும் வெல்ல முடியாத என்ற பொருளிலேதான் ஞானிகள் பிறக்கிற பொழுது உதிஷரன் பேர் வைத்தாங்க அந்த தர்மரை முதலில் இருந்தே பயன்படுத்திருந்த துரியோதன் வெற்றியை தழுவ முடியாது இந்த பீமஜேன் சாதாரண கதாயத்தை வைத்திருந்தான் எமன் கையில இருந்த கதை உண்டு அந்த கதையை பயன்படுத்தியிருந்தால் பதினோரு குரு பதினெட்டு குருவணி சேனர்களாயிருந்தாலும் மணிக்கணக்கிலேயே அழிக்கக்கூடிய ஆற்றல் உடையவன்னர் இந்த ஒரு சம்பவத்தை சொல்றபோது ஒரு ஒரு பண்ணிருக்கிறான் ஞானவாள் சகாதேவன் விடபருவ ராஜா பொய்கையிலே ராஜசூய காலத்திலே ஒரு ஞான வாழ் கிடைத்தது தர்மர் சகாதேவன் கொடுத்தார் அந்த வாழ் பல பல பலன் தகத்தகனும் ஜொலிக்கக்கூடிய பார்வை மின்னல் பார்வை அந்த வாழாயுதத்தை பாரதி சண்டையில் சகாதேவன் பயன்படுத்தவில்லை துரியோதன மூணாவது வேரிலையும் விட்டான் அம்மா நகுலனுக்கு விரட நாட்டிலே ஒரு ராட்சிய குதிரை அடைக்கின்ற காரணத்தினாலே அந்த குதிரையே அன்பளிப்பா கொடுக்கப்பட்டது அது ராட்சச குதிரை கொடூர பார் உடையது அந்த குதிரை மேலே வலம் வந்து குருட்சத்திர பூமி நகுலன் ஒருமுறை வலம் வந்தால் அத்தனை சேனா சைன்யங்களும் முடியும் அப்பேற்பட்ட சக்தி வாய் இந்த குதிரை சண்டையில் நகுலன் பயன்படுத்தவில்லை துரியோதன இன்னொரு வேரிலையும் விட்டான் துரியோதன் என்ன செய்திருந்தாலும் அர்ஜுனங்கையில் அடித்த வினாடி அப்பேற்பட்ட பசுபதி அஸ்தரத்தை பாரத சண்டையில் அர்ஜுனன் பயன்படுத்தலாம் ஆன்மா பிரிந்து வீர சொர்க்கு தேவியந்திரன் பெரிய சிறப்பு வரவேற்பை அளிக்கிறான் துரியோதன் அதன் பிறகுதான் பகவான் அழைத்துக்கிட்டு போய் உதிரத்தை தொட்டெல்லாம் கூந்தலை முடிக்கிறார் ஒரு சபதம் நிறைவேறியது பஞ்சாலினுடைய பெரிய சபதம் அந்த குருக்ஷேத்திர பூமியிலே அப்படி சுற்றி வருகிற பொழுது பதினெட்டு சண்டையும் பார்க்க வேண்டும் என்று பகவான் மூலமாக ஞானகன் அரவணைத்திலே பகவான் அத்தனை பேரையும் அழைத்து காரணம் போர்க்களத்திலே அதிகம் பேரை நாம என்று பீமனும் நினைக்கிறார் அர்ஜுனன் நினைக்கிறார் அதனாலே இறைவன் இரண்டு பேரையும் அரவான் கிட்ட அழைத்துக்கிட்டு போய் அரவான் பதினெட்டு நாள் சண்டையை நல்ல முறையில் ஒழுங்கா பார்த்தவன் நீதான் இந்த சண்டையிலே அதிகம் பேரை கொன்றது யார் என்று காட்டார் என்ன கிருஷ்ணா எல்லாம் தெரிந்து நீங்கள் ஒன்றும் தெரியாதவரை போல கேட்கிறீர்களே என்னை தெரியும் சில ஜென்மங்களை தெரியல யாரும் யாரையும் கொன்றதால் இந்த பாரத சண்டை முடிந்து கிருஷ்ணா அங்காள பரமேஸ்வரி கையிலே இருக்கிற பிரம்மகபால முஜரத்தை பேசினான் இதை காட்ட வீமான அர்ஜுனன் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள் நாம இரண்டு பேர் தான் அதிகம் பேரை கொண்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் இடையில் புகுந்து யாருக்குமே தெரியாமல் இறைவன் சக்கரத்தின் ஆலே லட்சோப லட்சம் தலைகளை அறுத்தி இந்த பதினெட்டு தினங்களுக்குள்ளே சண்டையை முடிக்க வேண்டும் என்று இறைவன் செய்திருக்கிறான் என்று தங்களுக்குள்ளே இருந்த ஆணவத்தை அகற்றிக் கொண்டார்கள் அரவானை பகவான் மோட்சத்தை தந்து விடைபெறுகிறார் காந்தாரியானவர்கள் நூறி பிள்ளைகளும் இறந்தார்கள் என்று கோகோ என்று அலறி ஓடி வந்து குழந்தைகளே குழந்தைகளே துரியோதனா துச்சாதனா துர்தஷனா துன்முகா சரந்தா சகா என்று அழுகிறார்கள் வேலைக்காரர்கள் பிணங்கள் எல்லாம் கொண்டு வந்து போடுகிறார்கள் இதுதான் துரியோதன உடம்பு துன்மகன் உடம்பு சலந்தன் உடம்பு சகன் உடம்பு விந்தன் உடம்பு விகர்ந்த உடம்பு தொண்ணூத்தி ஒன்பது பாடி கிடைத்தது ஒரு உடம்பு கிடைக்கல என் துச்சாதன புள்ளி எங்க வேலைக்காரன் சொன்னா துச்சாத உடம்பு ஒரு விரல கூட கிடைக்கல பிஸ் பிசாயிட்ட அடித்த வீமனை தெரியும் அம்மா பெரியம்மா தேடாதீங்க எங்க ஐந்து பேர் எதிரிலயே எங்க மனைவிமானத்தை துச்சாதனம் வாங்கினான்ற கோபத்தினால கொஞ்சம் அதிக வேகமா போட்டு பிசைந்து எரிந்துட்டேன் அவனுடைய உடம்பில் எந்த பாகமுமே முழுமையா கிடைக்காது தேடுவது காலத்தை வீணாக்குவது காந்தாரி பதிவிரதா சிலுவன்மணி எவ்வளவு அறிவுடைய உங்க பாருங்க இப்ப வீமன் மேல கோபம் வரல பகவான் மேல கோபம் வந்தது விட்டவன் பகவான் அம்புதான் வீமன் ஏ கிருஷ்ணா நீ நன்றாக வாழ்வாயா மக்களை கொட்டே இது தர்மமா வருகிற நூத்தி எட்டாவது சதுரியுதிலே உன்னுடைய யாதவ வம்சம் உங்கள் யாதவ வம்சத்தாலே அழியட்டும் என்று ஆண்டவன் சிரித்துக் கொண்டே சாபத்தை ஏற்றுக்கொள்கிறார் அத்தை உங்கள் கோபம் அனைத்தும் நியாயமானது அத்தை நான் ஒருவன் இல்லை என்றால் இந்த பாண்டவரால் துரியோதனை அசைத்து பார்க்க விற்க முடியாது ஆனால் நீங்கள் இளமையான வயதிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய வழியில் வளர்க்கவில்லை தவறான பாதையில் பிள்ளைகள் சென்றார்கள் அதர்மத்தை அழிக்க நான் புறப்பட்ட போது அதில் மாட்டிக்கொண்டார்கள் நான் குற்றவாளி இல்லை என்று இறைவன் அங்கிருந்து விடைபெறுகிறார் இறந்து போன அந்த பண குவியலாலே ஒரே துர்நாற்றம் வீசுகிறது இடங்களெல்லாம் சுத்தம் செய்கிறார்கள் நாரதர் அர்ஜுனும் நாரி தீர்த்தம் என்ற ஒரு தீர்த்தத்தை கொண்டு வந்து குருஷேத்திர பூமியிலே தெளித்து துர்நாற்றம் போய் மனம் வீசும்படியாக செய்கிறார்கள் பட்டாபிஷேகம் செய்வதற்கு முன்னதாகவே திருதராட்டர் மகாராஜா கட்ட பாண்டவர் ஆசீர்வாதம் வாங்கினால் நல்லது என்று பாண்டவர் அழைத்துக் கொண்டு போய் திருதராட்டர் மகாராஜா எதிர வற்றார் பகவான் ஆசீர்வாதம் செய்யுங்கள் அரசே என்று சொன்ன உடனே வீமா வீமா என்று வீமனை அழைத்தாராம் என்னமோ பாசமா அழைக்கிறார் பெரியப்பான் ஓடான் நில் ஏற்கனவே இளமையான வயதில காணாமல் போன போது எல்லாரும் அழுதபோது இந்த மகாராஜம் அழுகிறார் என்று இரும்பு சிலை செய்து கொண்டு போய் இதுதான் அந்த சிலையை பின்னால வைங்க உதவும் பகவான் அந்த இரும்பு சிலையை மகாராஜா எதிர வைச்சாங்க பீமன் குரல் கொடுத்தார் இரும்பு சிலையை கட்டி தழுகிறார் திருதராட்ட இரும்பு திரேகம் என்றார்களே இதுதானும் அடக் கொடியவனே இந்நூறு ஆண் மக்களையும் ஒருவன் கூட எனக்கு செய்வதற்கு விடாமல் கொன்றுவிட்டாயே என்று நரநர பருக்களை கடித்து இருக்கி பிடித்தார் பாருங்க போயிருப்பான் பார்த்தார் அண்டவனே அண்டவனே நன்றி சொன்னான் அதன் அனைத்து கடன்களையும் உடித்து பட்டாபிஷேக ஏற்பாட்டு வேக செய்கிறார் பகவான் இறந்து போன அரசர்கள் தவிர மற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் வருகிறார்கள் பட்டாபிஷேக ஏற்பாடு செய்யும் போது தர்மராஜா சொன்னார் எனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம் எனக்கு நாடு வேண்டாம் எனக்கு பதவி வேண்டாம் எனக்கு செங்கோல் வேண்டாம் பைத்தியகாரன் பதவி வாண்டான் நீ சொல்றதுக்காக நான் இவ்வளவு பாடுபட்டேன் என்று மறுக்கிற தர்மராஜாவுக்கு ஆலோசனை புத்திமதி சொல்றதுக்காக பகவான் என்ன பண்ணினார் நாரத வரவழைத்தார் நாரதரே இவனுக்கு நல்ல வார்த்தைகள் நாலு சொல்லிட்டு போங்க பட்டாபிஷேகம் வேண்டாம் சொல்றான் நாரதில் ஆலோசனை நடந்ததெல்லாம் விதிப்பற நடந்தது நீயோ நானோ காரணம் இல்லை என்று எத்தனை தெளிவடையவில்லை தர்மராஜா மறுபடியும் பகவான் என்ன பண்ண வேதவியாச பகவானை வரவழைத்தார் நீங்களா நாலு வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் சொல்லி அவனை பட்டாபிஷேகம் செய்யும்படியாக சமதிக்க வேதவையாசரம் அப்பா இரண்யன் இறந்தது பிரகலாதன் காரணம் அல்ல ராவணன் இறந்தது விபீஷணன் காரணம் அல்ல என்று பல வரலாற்று செய்திகளை எல்லாம் சொல்லி விதி வழியது என்று சமாதானம் பேசினார் சொல்ற போது சமாதானத்தை கேட்கிற மாதிரி தர்மரு ஆனா மறுபடியும் சமாதானம் ஆகலவர் அதனால என்ன பண்ணினாராம் பகவான் கடைசியில் சரசைன்யத்திலே சாய்ந்து ஓய்வு பெற்று பீட்மாச்சாரியிட்ட கொண்டு போய் விட்டார் பிஷ்மாச்சாரி சொன்னார் தர்மராஜா நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் காரணம் யார் தெரியுமாடா அர்ஜுனுக்கு தேர் பகவான் அவர்தான்டா என்னுடைய அறுபத்தி நான்கு ஆண்டு கால அனுபவங்களையெல்லாம் உனக்கு சொல்லிப்போகவே நான் உயிர வைத்திருக்கிறேன் நிறைய அரச நீதி கதைகளை சொல்லுகிறேன் உன் மனம் சாந்தி அடைய நான் நிறைய பேசுகிறேன் ஆனால் இது அதற்கு நேரம் அல்ல ஒரு அரசாங்கத்தில் இவ்வளவு நேரம் தான் இருக்கலாம் என்று சட்டம் இருக்கிறது ஆகையினாலே நீ போய் முதல்ல அரச பதவி ஏற்றுக்கொள் உனக்கு சந்தேகம் வருகிற போது குழப்பம் ஏற்படுகிற பொழுதெல்லாம் என்னுடைய அரசியல் அனுபவங்களை எல்லாம் உனக்கு சொல்லிச் என்று பீஷ்மர் சொன்னவுடனே இதுவரையில் நாரதர் சொல்லி சம்மதிக்காதவர் பகவான் சொல்லி சம்மதிக்காதவர் வியாசர் சொல்லி சம்மதிக்காதவர் பாட்டனார் சொன்ன பிறகு பட்டாபிஷேகம் செய்வதற்கு சம்மதிக்கிறாராம் ஏற்பாடு நடைபெறுகிறது பட்டாபிஷேகத்திற்கு நாடு அலங்காரமானது அரசர்கள் வர வைக்கப்பட்டார்கள் அரண்மனை எல்லாம் பிரகாசிக்கிறது பட்டாபிஷேகம் நடைபெற இருக்கிற அந்த நேரத்தில் திடீர் என்று அந்த இடம் வெடித்தது யாரையும் ஒன்னும் புரியல பயங்கரமான மலை போல வடிவத்தோடு ஒரு அரக்கன் பாதாள அரக்கன் வந்தான் அவன் துரியோதனுக்கு நண்பனா துரியோதனம் பாருங்க அரக்கன் தீவிரவாதி கட்டவர்கள் எல்லார்டையும் தொடர்பு துரியோதன நட்பா இருந்த காரணத்தினாலே பாரதி சண்டையில உதவி செய்யும்படி துரியோதன ஆள் அனுப்பினான் இந்த ஆள் போய் பாதாள உலகம் போய் சேர்ந்து அங்கிருந்து பாதாள உலகத்திலிருந்து அரகன் வரதுக்குள்ள சண்டையை முடிஞ்சு போயிச்சான் யாருடா இவன் நல்லவன் பட்டாபிஷேகத்தை பார்க்கலாம் என்றால் இந்த நேரத்தில் குறுக்கிட்டுக் கொண்டு என்று கோபத்தோடு அங்கே வந்திருந்த ஞானிகள் கோபித்து கண்கள் சிவந்து அவனை முறைத்து பார்த்தார்கள் பற்றி எரிந்து சாம்பலான மறுபடியும் சுத்தம் செய்துவிட்டு தர்மரில் பட்டாபிஷேக ஏற்பாட்டை இறைவன் கவனிக்கிறார் ராமர் பட்டாபிஷேகத்தை விடவும் தர்மர் பட்டாபிஷேகம் உயர்ந்தது என்று சில பெரியோர்கள் கருத்து இருக்கிறது காரணம் இறைவனாயிருக்கிற ராமனுக்கு துறை வசிஷ்டர் பட்டாபிஷேகம் செய்தார் இங்கே மனிதனாக இருக்கிற தருமருக்கு இறைவனே தலைமை தாங்கி பட்டாபிஷேகம் செய்கிறார் வரலாற்றை கேட்கிறவர்களே மகாபாரதம் முழுமையும் கேட்ட பலன் என்று சொல்வார்கள் அந்த பட்டாபிஷேகத்தை இறைவனே தலைமை தாங்கி தன்னுடைய பொற்கரங்களாலே நவ மணிகளால் இழைக்கப்பட்ட தர்மர் தலையில சூட்டி ஆசீர்வாதம் செய்கிறார் ஆற பெருங்காதல் அன்னையரும் தந்தையரும் ஆசிபூரே பேர பெருங்கருணை தவமுனிவை தொட்டி தவப் பெரியோர் சூழ காரருவில் வந்தோம் கருணை பொழி விழி வழியை கமலை மேவீகி பாரளே உதிற்றே மணிமகுடம் புனைந்தல் செம் பவளவாயாக ககன் இந்த பாராலே உதிற்றே மணிமகுடம் புனைந்தல் செம் பவளவாயாக ககன் அரரத்நத்னோவகோ ஆ தர்மருடைய பட்டாபிஷேக காட்சி பகவான் திருக்கரத்தால் செய்தித்தபொழுது அனைவரும் கண்டி மகிழ்கிறார்கள் இல்லற தர்மத்தை தாழ்வு என்று நினைக்கக்கூடாது இல்லறத்தார்கள் இல்லை என்றால் மற்ற மூன்று பிரம்மச்சரிய வானப்பிரசந்நியாச நிலைகளில் உள்ளவர்கள் நசிந்துபோவார்கள் கல்வி புத்தி உடல் வலிமை என மூன்றும் இருந்தாலும் உரிய காலம் வாய்க்காத வரை காரியங்களிலே வெற்றி பெற முடியாது காலத்தை அனுசரித்துதான் மருந்துகளும் கூட வேலை செய்கிறது யாகம் செய்வதன் மூலமாகவோ வேறு உபாயங்களினாலோ இறந்தவர்களை உயிர்ப்பிக்க முடியாது மரணம் என்பது இறைவனின் கட்டளை இறந்தவர்களை நினைத்து அளவுக்கு அதிகமாக படும் துக்கத்தை நிலையாமையை பற்றி தீர ஆலோசிப்பதன் மூலம் விலக்கிவிட வேண்டும் தமது கடமைகளை குறைவில்லாமல் செய்து முடித்தாலேயே மேன்மின் நிலைகளை எய்துவிடலாம் இந்த துன்பங்களை மாற்றுகின்ற ஆற்றல் மனிதர்களுக்கு இல்லை ஆனால் அவற்றில் சமநிலை காண்கின்ற தன்மையை முயற்சித்தால் பெற்றுவிடலாம் எனவே சுகதுக்கங்களில் நம்மை நாம் இழந்துவிடக்கூடாது பயணத்தின் பொழுது கிடைக்கின்ற நட்பாகவே சொந்த பந்தங்களை கருத வேண்டும் மருத்துவ நிபுணர்களின் உறவினர்கள் கூட சில நேரங்களிலே திருக்க முடியாத நோய்களுக்கு ஆளாவதுண்டு விதியின் ஆளுமைக்கு உட்படாத மனிதர்களே இல்லை இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் தெளிவு குழப்பம் போன்றவை மாறி மாறி வருவதுதான் உலகத்தின் இயற்கை எனவே இவத்தை நினைத்து மகிழ்வதோ துக்கப்படுவதோ பயனற்றது என்று அனைவரும் கேட்பது போலே வேதவியாசு பகவான் சொன்னார் மகாபாரதம் என்பது ஆதிபருவம் சபாபருவம் அருண்ய பருவம் விராட பருவம் உத்தியோக பருவம் வீட்ம ஸ்ரீபருவம் அனுசாசனிக பருவம் அஸ்வமேத பருவம்மாத பருவம் மௌசல பருவம் மகாபிரஸ்தான பருவம் சொர்க்கரோனா பருவம் என்று பதினெட்டு பருவங்கள் உண்டு நாம் இதுவரை காட்டது சௌக்திக பருவம் வரையிலே வில்லி நல்லா பிள்ளை பாரதமும் வியாசர பாரதமும் தொடர்கிறது தர்மர் பட்டாபிஷேக காட்சியோடு வில்லிபுத்திர நிறைவு செய்கிறார் இதில் காலம் கருதி சில செய்திகள் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன் பிழை காண வேண்டாம் என்று அன்பர்களை கேட்டுக் கொள்கிறேன் இந்த அளவிலே இந்த மகாபாரத துடர் நிகழ்ச்சியை அடியி பண்ணுகிறேன் வாழ்க அறுமுகம் வாழ்க வறுப்பை கூறு செய்னிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அனங்கி வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் உளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி